அனைவருக்கும் வணக்கம் கேட்குதா இப்போது நிறைய கேள்விகளை முன்வைச்சுருக்காங்க நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தெரியாமலே போயிட்டுருக்கோம் வேளாண்மையை பல்வேறு விதமாக வேளாண்மையை செஞ்சு பார்க்குறோம் இல்லையா நவீன வேளாண்மை இன்றைய வேளாண்மை அப்புறம் இயற்கை வேளாண்மை அப்புறம் இஸ்ரேலோடய சொத்து நீர் பாசன வேளாண்மை மசானா இப்படி பல்வேறு விதங்களில் வேளாண்மையை கூறு போட்டு செஞ்சு பார்க்குறோம் எனக்கு வந்து தமிழர் வேளாண்மைன்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க ஐயா எவ்வளோ நேரம் அனுமதி கொடுத்துருக்கீங்க அனுமதி எவ்வளோ நேரம் கொடுத்துருக்கீங்க முப்பது நிமிடம் இருபது நிமிடம் முப்பது இருபத்தஞ்சு நிமிடம் சொல்லியிருக்காங்க நான் அதுக்குள்ள எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சொல்கிறேன் மூணு விதமாக அதை பிடிக்கலாம் தமிழர் வேளாண்மைன்னா என்ன இந்த தமிழர் வேளாண்மையில் நான் செஞ்சுட்டு இருக்கிற வேளாண்மை என்ன அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டியது என்ன மூணு கேள்விக்கு மட்டும் நம்ம பதில் சொல்லி முடிச்சுட்டு இருபத்தஞ்சு நிமிஷத்தில் உலகத்தில் எந்த விலங்குனமும் வேளாண்மை வேளாண்மையே செய்யல உண்மை தானே மனிதன் மட்டும்தான் வேளாண்மை பாருங்க மனிதன் விட மோசமான யானை விட அடிச்சு தான் சிங்கத்தை அடிச்சிட முடியும் உலகத்துல எல்லா விலங்கினங்களும் எல்லா உயிரினங்களும் மனிதனுடைய ஆளுமைக்கு கீழ்பட்டது தான் சரிதானே வேகமாக பேசுறேன்னா இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள பேசணுங்க ஆனா மனிதர்கள் வேளாண்மை என்ற ஒன்றை ஏன் கையில் எடுத்தார்கள் நல்லா பாருங்க எல்லா எந்த உயிரினும் வேளாண்மை செய்யலை எல்லாம் சாப்பிட்டே இருக்கு வாழ்ந்துட்டே இருக்கு மரம் யானை புளி சிங்கம் மீன் புள்ளு புழு பூச்சி எல்லாத்தையும் எல்லாருமே சந்தோஷமா தாங்க வாழுது மனிதர்கள் மட்டும்தான் வேளாண்மை என்பது இங்குதான் தோன்றியது பூமியை ஒட்டுமொத்தமாக இயற்கை அமைப்பிலே ஐந்தாக பிரித்தவர்கள் தமிழர்கள் தினை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த அஞ்சில குறிஞ்சிங்கிறது உலகத்தில் உள்ள எல்லா மலையும் ஒண்ணு மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி காடுகளும் காடுகள் சார்ந்த இடமும் முல்லை கடல்களும் கடல்கள் சார்ந்த இடமும் நெய்தல் பாலை மணல் சார்ந்த இடமும் பாலை இந்த நான்கும் இல்லாம வயலும் வயல் சார்ந்த இடமும் மட்டும் மருதம் எல்லாமே உலகத்தில் உள்ள மலையெல்லாம் யாரும் செய்யலை உலகத்தில் உள்ள கடல்களை யாரும் செய்யலை உலகத்தில் உள்ள பாலைவனங்களை யாரும் செய்யலை உலகத்தில் உள்ள இன்னொன்று என்ன காடுகளை யாரும் செய்யலை ஒன்றே ஒன்று மட்டும் செஞ்சாங்க அது செயற்கையானது மருதம் என்ன அவன் வயலும் வயல் சார்ந்த இடம் இப்போ இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா புவி வெப்பமய மாதவங்கிறது ஒன்று அடுத்ததாக தண்ணீர் இல்லைங்கிறது ஒரு வாரூத்தி இருபது மில்லியன் பக்கத்தில் உடஞ்சி கடலில் ஊரியும் கரைஞ்சிகிட்டு இருக்கு இந்த புவி வெப்பமாய மாதல்னால எவ்வளோ என்ன நடத்துதுன்னா ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடியெலாம் இந்த புவி வெப்பமாய மாதலுங்கிற ஒரு தலைமை கிடையாது இப்போதான் ஒரு ஐம்பது வருடத்துக்குள்ளதான் வந்துவிட்டு இருக்கு பூமி மிக அதிகரித்த வெப்பத்தினால பூமியினுடைய வடதுரவும் தெந்துறவும் அப்படியே முழுமையான ஐஸ் அங்கெல்லாம் சூரியனுடைய தாக்கமே கிடையாது பூமியினுடைய வெப்பத்தோட தாக்கமே கிடையாது இப்போ பூமியினுடைய வெப்பம் அதிகரித்ததால ஐஸ் பிரதேசங்களா இருந்த வடதுருவங்கள் கூட பணியினுடைய அந்த உள்ளிருந்து எடுப்பத்தால உருகி கடல் மட்டம் உயர்ந்துட்டே போது ஒரு முப்பது அங்குல காலத்துக்கு ஒட்டுமொத்த உலகத்தோட கடல் மட்டமே உயரும் அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சி இந்த பூமியோட வெப்பத்தை தணிக்கிறது எப்படி பூமி எப்படி சரியா இயக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்துல காணா போய்கிட்டு தண்ணி சீரடி பக்கத்துல தண்ணி இல்லைங்கிறாங்க தமிழர் வேளாண்மை ஏன் போடணும்னு சொன்னா உலகத்தில் இப்போ நெல்லை போட்டால் நெல் நிறைய வளையணும்னு எல்லாருக்கும் தெரியும் ஒரு தென் தென்னா தேங்காய் நிறைய வரணும் என்ன பண்ணுவோம் தென்னை மிளையை ரெண்டு தேங்காய் தென்னை ரெண்டு வச்சோம்னா தென்னை மரம் நிறைய வளையும் இந்த மாதிரி உலகத்துக்கு நீரை விதைத்து நீரை அறுவடை செய்ய முடியும் எப்படி நீரை விதைத்து நீரை அறுவடை செய்ய முடியும் என்று சொல்லி கொடுத்தவர்கள் செய்து கொடுத்தவர்கள் தமிழர்கள் சும்மா மைக்கில் க பேசிட்டு கைத்தட்டல் வாங்கிட்டு போகிறதா இல்லைங்க தமிழ்நாட்டில் இருபத்தேழு மாவட்டங்களில் நீரை உற்பத்தி பண்ணிகிட்டு இருப்போம் இல்லாத இடங்கள் எதிர் ஒரு ஆண்டுகளில் இன்னும் ஐம்பது வருஷமாக இருந்தாலும் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வழியாகவோ அல்லது நதிநீர் அணைப்பு வழியாகவோ கர்நாடகாவிலேருந்து தண்ணி வாக்கவே முடியாது தமிழ்நாட்டுக்கு வேண்டிய தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு உற்பத்தி பண்ணால்தான் மட்டுந்தான் முடியும் இது அரசாங்கத்தால் தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகளுக்குலாம் தண்ணீரும் கொடுக்க முடியாது மானியமும் கொடுக்க முடியாது ஆனால் ஒவ்வொரு விவசாயி நினச்சா நீரை உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் நீர் உற்பத்தி பண்ண முடியுமா இல்லைங்கிறத முதல்ல பார்க்கலாம் அவங்க ஐயா சொல்லும்போது சொன்னாங்க நீர் எடுப்பது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்த மூளை ஒரு பங்கு ஹைட்ரஜன் ஒரு பங்கு ஆக்சிஜன் இந்த லேபில் உட்காந்து யாராலையும் பண்ண முடியல பண்ண முடிஞ்சால் பண்ணிடலாம் அப்படின்னாங்க ஆனால் பூமி ஒவ்வொரு ஆண்டும் நீரை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது எப்போ உற்பத்தி செய்யுங்க எப்படி பூமி அஞ்சா பிரித்தாங்களோ அது மாதிரி காலங்களை ஆறாக பிரித்தார்கள் ஒரு ஆண்ட ஆறு பருவங்களாக பிரித்தார்கள் தமிழர்கள் கார் குதிர் முன்பணி பின்பணி இளவேணில் முதுவேணில் இதுல குதிர்காலங்கிறது வந்து தாங்க மழைக்காலம் பூமி பூமிக்கு மட்டும் எப்படி பருவ காலம் வருது சூரியனுக்கு சந்திரனுக்கு இந்த மாதிரி இருக்கிற கோள்கள்ல பூமிக்கு மட்டும் எப்படி பருவ காலம் மாறி மாறி வருதுன்னா நீல்வட்ட பாதையில பூமி சூரியனை சுத்தி வருது ஆடை ஆறு கோடை தமிழ்ல ஆடைங்கிறது பூமி குளிர்ச்சியை உள்வாங்கி பூமி உயிர்களை எல்லாம் உற்பத்தி செய்து தன்னை மூடிக்கொள்ளுகிற காலம் உயிர்களால் தன்னை மூடிக்கொள்கிற காலம் ஆடை கோடைங்கிறது சூரியன் கிட்ட இருந்து முழுசா வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் வாங்குற காலம் கோடை தை மாதம் தொடங்கி ஆடி மாதம் வரைக்கும் கோடை காலம் ஆடி மாதம் தொடங்கி தை மாதம் வரைக்கும் என்ன காலம் ஆடை காலம் குளிர்காலம் அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவோம் ஆடி மாசத்துல போட்டால் அந்த விதை பழுதையில நம்ம முளைச்சிரும் இந்த குளிர்காலத்தில் பூமியை என்ன செய்து சூரியன் கிட்ட இருந்து விலகி அண்டத்திலிருந்து ஸ்பேஸில் இருந்து நீரை உருவாகு வருஷத்துக்கு ரெண்டே ரெண்டு மாசம் மட்டும்தான் தண்ணி இப்போ மழை எப்படி உருவாகுதுங்க பாத்துருவோம் தண்ணீரை உற்பத்தி செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நீரை வந்து நம்ம தனியா உற்பத்தி பண்ண முடியாது ஆனா நீரை உற்பத்தி பண்ண முடியும்னு நாங்க பேசி நிரூபிச்சுட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டேன் தமிழர் வேளாண்மைங்கிற தலைப்பில் முகநூலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களுக்கு தனியாக வெப்சைட் இருக்குது தமிழர் வேளாண்மைன்னு அதை இல்லாமல் டெலிகிராம்னு ஒரு ஆப் இருக்குது அதில் போனீங்கனாலும் தமிழர் வேளாண்மை டைப் பண்ணிங்கன்னா தமிழர்களெலாம் வரும் நீரை உற்பத்தி சென்றதை நாங்கள் முன்னெடுப்பாக எடுத்துருக்கிறோம் உப்பு நீரை நல்ல நீராக பார்த்துறதையும் நாங்கள் செஞ்சுருக்குறோம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பயிர்களுக்குமான முன்மாதிரியை நாங்கள் வடிவமைப்பு செஞ்சு அதை வந்து ஆவணப்படுத்திகிட்டே வரோம் தண்ணீர் எப்படி உருவாகுது இயற்கையில் யாராச்சும் தண்ணியை உற்பத்தி பண்ணி குடிக்கிறோமா பூமி எப்படி தண்ணியை உற்பத்தி பண்ணுது பூமிக்கு எப்படி தண்ணி கிடைக்குது மழையின் மூலமா தான் பூமிக்கு தண்ணி கிடைக்குது இப்ப நம்ம குடிக்கிற தண்ணீர் வந்து மழை நீரா இப்ப நீங்க குடிக்கிற தண்ணி வந்து மழை நீரா சொல்லுங்க இப்ப நம்ம குடிக்கிற தண்ணி மழை தண்ணீர் இல்லை சரி தானே பூமிலேருந்து எடுத்து குடிக்கிற தண்ணி தானே குடிக்கிறீங்க ஏன்னு இப்படி மௌனமா இருக்கீங்க இப்ப இன்னைக்கு இப்போ வச்சிருக்காங்களே இந்த தண்ணி வந்து பூமியிலேருந்து எடுத்து குடிக்கிறோம் எந்தினமும் மழை பெய்ய தண்ணி குடிச்சதே இல்ல எல்லாருமே தண்ணி எடுத்து குடிக்கிறோம் எல்லாருக்குமாக வேண்டிய தண்ணீரை ஆலமரம் தனக்க வேண்டியது அருகம்பு தனக்கு தண்ணி குடிக்குது ஆடு தனக்குது மாடு தனக்கு வேண்டியது குடிக்குது மனுஷனும் தனக்க வேண்டியதை குடிக்கிறான் பூமி இயற்கையா செயற்கையாது இயற்கையா செயற்கையா மழை வந்து இயற்கை மழை பெய்யும் போது இருந்து பள்ளத்தை நோக்கி தண்ணீர் ஓடுவதுங்கிறது தான் இயற்கை தான் இப்படி மழை பெஞ்சால் மேட்லேருந்து பள்ளத்தை நோக்கி தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு விதம் உழைக்குது மழை பெஞ்சப்படத்தான விதம் உழைக்கும் மேட்டிலேருந்து தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது திருப்பி அடுத்தது தண்ணி ஓடி திருப்பி செடி காய்குது வெயில் வருது திருப்பி அடுத்தது மழை பெய்யுது திருப்பி செடி தண்ணி ஓடிக்குது திருப்பி அடுத்தது வெயில் வருது திருப்பி காய்ஞ்சு போகுது இப்போ செடி காய்ஞ்சு போகுது இந்த மாதிரி மேட்டிலேருந்து பள்ளத்தை நோக்கி ஓடும் முதல் தடவையாக உனக்கு பெய்கிற தண்ணீர் உனக்கே சொந்த வரப்படுத்து பூமியிலே நிறுத்தினா பார்த்தீங்களா அங்கே பெய்யுற தண்ணி அங்கேயே சொந்தம் அந்த செடி குடிக்கணும்னு அதுதாங்க முதல் வேளாண்மை முதல் வேளாண்மை எங்கே துவங்கிச்சு என்றால் பெய்த மழை நீரை நிலத்திலேயே நிறுத்தினா பாருங்க அதுதான் முதல் வேளாண்மை அதைத்தான் தமிழை செஞ்சான் எப்பங்க மழை பெய்யும் மழை மழை பெய்யம் மழை பெய்யும் போய் சாப்பாட்டை பாலம் கூட சோறு வச்சு அனுப்புறாங்க அம்மா மத்தியானம் போய் மூடிய தரத்து போச்சுன்னா உள்ள தண்ணி இருக்கும் சோறு வைக்கும் போது தண்ணி இருக்காது வெப்பம் வெளியில போனதும் இந்த நீராவி உள்ளே சுற்றிட்டு அங்கேயே குளிர்ந்து தண்ணியா இருக்கும் மூடிய தரத்து தண்ணி இருக்கும் பாத்தீங்கன்னா இல்லையா இந்த மாதிரி பூமியில போற நீராவி மேக கூட்டங்களா ஒரு மாதிரி அந்த மேகக்கூட்டங்களில் வெப்பம் கழண்டு போனதும் குழிஞ்சு நீரா மாதிரி பூமிக்கு வரும் ஆக மேகம் இருந்தாலும் மழை பெய்யும் மேக இல்லாட்டம் மழை பெய்யாது சரி தானே ரொம்ப பொறுமையா பேசுறேன்னா ஒரு செய்தியை தான் மேக இல்லாட்டா மழையே கிடையாது மேகம் வேணும்னா நிறைய நீராவி வேணும் நிறைய நீராவிருந்தா நிறைய மேகங்கள் உற்பத்தி பண்ண முடியும் சரி இப்ப நான் சின்னதாக ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு டங்கர் தண்ணியை கொண்டு போய் குளத்துல ஊத்துரும் ஒரு டங்கர் தண்ணியை கடல்ல ஊத்துறோம் மிக பெரிய அளவுல நீர் ஆகியாகும் மழை பெய்ஞ்சப்பால தரையில அங்கங்கே தண்ணியை நிறுத்தணும் அதுக்கு பேர் என்ன தெரியுமா திறந்த வெளியில் சூரியமும் பூமியும் ஒன்றா சேர்ந்து ஐப்பசி காத்திய ரெண்டு மாதத்தில் மட்டும் மழை பெய்ஞ்ச தண்ணியை அடுத்து வர்ற மார்கடி தை மாசி பங்குனி சித்திரையை கத்திரி வெயில் அஜினி நட்சத்திரம் அது வரைக்கும் பூமியும் சூரியமும் சேர்ந்து போட்டி போட்டுக்கிட்டு இந்த நிலத்தில் நிறுத்தின தண்ணியை ஆவியாக்கி மேலே கொண்டு போச்சு அதுக்காக தான் வரப்புங்கிற ஒன்று எடுத்தான் அதுக்காக தான் சும்மாவே எல்லாரையும் கூட்டு வரப்பு போனீங்கன்னா தண்ணியெல்லாம் மிகப்பெரிய அவர்கள் நீராவி ஆகும் அந்த நீராவி மிகப்பெரிய மேக கூட்டங்களாக உருமாறுன்னு சொன்னால் ஏமா எப்படியும் செய்ய மாட்டான் மேகம் எப்படி உற்பத்தி ஆகுங்க ஒரு வினாடி பார்த்துருவோம் சாதாரணமாக தண்ணி அடிச்சு ஆவியாக தானே ஆகும் அகமாகாதான் ஆவியாகும் ஆனால் மேகம் உருவாகுமானா உருவாகாது மேகம் உருவாக எங்கே உருவாகணும்னா இப்போ கீழே தரையில் தண்ணி ஊற்றுறோம் அது ஆவியாயிடுச்சு அது மேகமாக உருமாறுமா மேகம் எங்கே உருவாகுது எவ்வளோ உருவாகுது நூறு மினிட்ல உருவாகுமா சும்மா பேசுங்க பையல்லாம் பேசுங்கன்னா நம்ம டேஸ்ட்டாக வைக்கிறோம் சொல்லுங்கள் சும்மா பேசுங்க தப்பாக இருந்தாலும் தப்பு இல்லைங்க தப்பாக இருந்தாலும் தப்பு இல்லைங்க எட்டாயிரம் அடி பத்தாயிரம் அடி ரெண்டாயிரம் அடி மூவாயிரம் அடி ஐயாயிரம் அடிக்கு மேலே போனால் தான் அது மேகம் இங்கே தர வாரத்தில் சுச்சுருந்தா அப்படியே ஆவியாக தான் இருக்கும் அவ்வளோ தூரத்துக்கு இந்த நீர் நீர் ஆவியாக மட்டும்தான் மேகமாக உருமாற முடியுங்கிற நல்லா இருக்குது ஒரு காப்பி குக்கரில் கொஞ்சோண்டு தண்ணியை வச்சு எரிச்சிங்கன்னா ப்ரெஷர் அதிகரிச்சிங்கன்னா நாசுகள் நீங்கள் துறக்கலைன்னா உடைச்சிரும் இந்த மாதிரி அடுத்த தோடை தண்ணியை அவ்வளவு தூரத்தை அனுப்பணும் அப்பதான் மேகங்கள உருவாக்க முடியும் அதுக்காக என்ன செஞ்சான் வரக்குன்ற ஒன்று ரெண்டு அடி மூணு அடி உயரம் எடுத்து அவ்வளவு நீரையும் அதிலே சேமிச்சான் நீரை பத்திரம் இன்னொரு செய்தி பார்ப்போம் எல்லாரும் தண்ணியை தான் குடிக்கிறது பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம் நீருங்கிறது ஒரு எடை உள்ள ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் தண்ணியோட வெயிட் ஒரு கிலோ ஒரு ஏக்கர்ல ஒரு அங்கோல தண்ணி நின்னா நூத்தி பத்து ஒரு ஏக்கர்ல ஒரு அக்கள தண்ணி நின்று நூத்தி பத்து டன்னுனா ஒரு ஒரு அடி வயல ரெண்டு அடி வரைக்கும் தண்ணி எவ்வளவு இருக்கும் நினச்சி பாருங்க அவ்வளவு தண்ணி ஐப்பசி காலத்தில் பெஞ்ச தண்ணி அங்கேயே நின்றுச்சு அவ்வளவு தண்ணியும் அடுத்தது மழைக்காலம் முடிஞ்சு பூமி சுத்திகிட்டே இருக்கு நீர் வட்ட பாதையில் மழைக்காலம் முடிஞ்சதும் மார்கடி தை மாசி பங்குனி இதை பத்தி விரிவா பேசுவோம் பேசலாம் நிறைய இப்ப நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் இந்த பாக்கியுள்ள கோடைக்காலம் துவங்கி சித்திரை வையாசி வரைக்கும் இவ்வளவு நீரும் நீராவியா போச்சு எப்படி துப்பாக்கியில் இருக்கிற ரவை அழுத்தம் கொடுத்த தாக்குதான் தொலைதூரத்தில் உள்ள இலக்க தாக்குதல் அது மாதிரி ஒரு சின்ன நீராவி எஞ்சினில் உள்ள தண்ணீர் நீராவியாக மாற்றப்பட்டு அழுத்தம் அதிகரித்து பிஸ்டனை இறக்கி அதுக்கு முன்னாடி இருபத்தி மூணு கேராஜி அதில் உள்ள ஆலை எல்லாரையும் சேர்த்து விட்டுட்டு ஓடிச்சி பார்த்தோம்னா இல்லையா அதுக்கு பேர் என்ன ட்ரெயினுங்க நீராவிர் நீராவியாக மாறும்போது பல நூறு மடங்கு அழுத்தம் அதிகரிக்கும் அதுக்கு அந்த மாதிரி நிலத்தில் மிகப்பெரிய அளவில் நீரை நிறுத்தி அதை நீராவி ஆக்கி அந்த அழுத்த அதிகரிக்கிறதுக்காக தான் இந்த வரப்போட உயர்த்த உயர்த்தி அதை கறி வச வந்து சரிவாகவே மாட்டாங்க பானையில் தண்ணியை வச்சு அது எந்த வழியாக அந்த சூட்டை வாங்கணும் சொல்லுங்க பார்க்கலாம் பானையில் அடுப்பில் அடியில் தண்ணியை வச்சு எரிக்கிறோம் சூடு எங்கேருமே போவோம் எந்த இடத்துலேருந்து சூட்டை பானை வாங்குவோம் பானையோட அடிப்பாங்க எல்லா இடத்துலேருந்து தானே இருக்கும் பானை ஓவர் சைஸில் இருக்கும் மண்பானை பார்த்துருக்கீங்களா இல்லையா இப்போ உள்ள பானையை பேச அடிக்காது ஃப்ளாட்டாக அந்த மையம் எங்கே இருக்கோ அங்க இருந்தால் வெப்பத்தை வாங்கும் சரிதானே பானை ஓவல் சைஸ்ல இருந்தால் அந்த மையத்திலிருந்து தான் வெப்பத்தை வாங்கும் அடியில் வைக்கிற நெருப்பு அந்த மாதிரி அந்த மைய புயலிருந்து வெப்பத்தை வாங்குற மாதிரி கரையோட உயரத்தில் ஒரு தண்ணி நிறுத்தும் போது அந்த சரிவு நாலு பக்கமும் சரிவாக இருக்கும் பாருங்க அந்த சரிவு எந்த இடத்துல வந்து ஒன்னும் சேருதோ அந்த இடத்துல இருந்து தான் வாங்கும் பூமி உள்ளே வர வெப்பத்தையும் சரி சூரியனோட வெப்பத்தையும் சரி ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு ரெண்டு அகலம் ரெண்டு அடி நிட்டு ஆழம் உள்ள ஒரு புளி எடுக்கிறோம் சரியா இந்த குடியில நிரப்புறோம் ஒரு குடி எடுக்கிறோம் நான் சொல்றேன் நன்னட பணம் மாதிரி ரெண்டுமே ரெண்டு அடி ஆடந்தான் ரெண்டு அடி விட்டம்தான் எப்படி சொல்றது ஒரு நிஞ்சானி இருக்க மத்தியில கல்லூரி மாணவர்களுக்கு மத்தியில் பேச வேண்டியது விவசாயத்துக்கு மத்தியிலும் பேச வேண்டியதாக இருக்கு மன்னிச்சுக்கோங்க ஆனால் இது தெரியலன்னா இன்னும் கொஞ்ச நாள் நம்ம சுத்தமாக அழிச்சுருவோம் தமிழ்நாடு பூமியே அழிச்சிடுவோம் முடிக்காதீங்க பாஸ் ஓபன் பண்ணுங்க பிஹெச்சி வாங்கினவங்கள இருக்காங்க டாக்டர் படம் வாங்கினோம் இந்த தண்ணீர் இவ்வளவு தண்ணீரும் அந்த வெப்பத்தை மையத்தோட வாங்குறதுனால இந்த தண்ணீர் ஒரு ஏக்கரில் ஒரே அளவில் அதிகரித்த வெப்பத்தோட பூமியினுடைய வெப்பத்தோட சூரியனுடைய வெப்பத்தோடய இது நீராக்கி ஆகும்போது ஒரு ஏக்கர் பரப்ப அந்த பரப்பு உயராக பாருங்க அது வந்து இந்த அழுத்தத்தை கொடுத்துருக்கு இந்த கூம்பூரியத்தில் இருக்கிற தண்ணி ரொம்ப நேரம் நிற்குமா செவகமாக குடி தோண்டி போட்டோமா அதில் தண்ணி நிறைய வைக்குமா இதில் தண்ணி நிறைய கொல்லும் ரெண்டடி ஆகலாம் ரெண்டு அடி ரெண்டடி நீளம் உள்ள ஒரு குழி ரெண்டடி விட்டால் கொஞ்சமா தான் தண்ணி கொள்ளும் ஆனா கூம்பலதான் நிக்கும் அந்த சரிவு நீரினுடைய கீழே போகப்போ அதனுடைய ஆழம் குறையப்பறைய அதனுடைய அழுத்தம் மிக வெளிவாக போனதால் அங்க அழுத்தமே அதிகரிக்க வாய்ப்பு இல்லை அதனால தண்ணி அங்கேயே அதனுடைய மையப்பகுதியை நோக்கி அழுத்தம் கொள்வதால் அங்கே வந்து வெளியில வெளியேற முடியாமல் சரிவும் காப்பாத்திக்கிட்டே இருக்கு பூமில வச்ச தண்ணி அப்படி இருக்கும் இந்த மாதிரி தான் தரையை சரிவா போட்டு அதனுடைய மையப்பகுதியை நோக்கி அதனுடைய அழுத்த புற அதிகரிச்சுது இந்த அழுத்தம் பூமியுடைய மையத்தில் இருந்து வெப்பத்தை முழுசா வாங்கிச்சு ஒரு சின்ன அகல் வளர்கிறோடு இந்த நேரத்தில் தரையில பொழுது வைக்கிறோம் எவ்வளவு நேரம் எறியங்க ஒரு காந்தி அனைஞ்சிரமா அடைஞ்சாத்தா ஒரு காத்தடிச்சா ஒரு கடகு அணைஞ்சிடும் நாலு பக்கமும் சின்னதாக ஒரு தடுப்பு ஒரு கல்ல வைக்க இப்போ அணையமா அந்த விலகு அணையமா இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டால் நாலு பக்கமும் வச்ச தடுப்பு அந்த வெப்பத்தை பாதுகாப்பாக கடத்தி கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் நீங்கள் விலக்கி சொன்னீங்க நான் அப்படி சொல்ல வெப்பம் பாதுகாப்பாக கடத்தப்படுகிறதுனு அர்த்தம் இந்த மாதிரி தான் விவசாயிகள் இருக்கிற அந்த எடுத்த வரப்பு பாதுகாப்பாக வெப்பத்தை கடத்தி கொண்டே இருக்கிறது தரையில ஒரு இடத்துல தரையில ஒரு டப்ளர் தண்ணி ஊத்துறோம் பக்கத்துல ஒரு இடத்துல தண்ணியை ஊத்தி நாலு உயரமும் வரப்ப மாதிரி காயும் எதுல காயாது வர கொஞ்சம் கரை போட்டிருக்கேன் இன்னொரு இடத்துல சும்மாவே தண்ணி இருக்கு எது சீக்கிரம் காயும் எதுவும் வரப்பு எடுத்துக்கிற இடம் சீக்கிரம் காயாது ரெண்டுமே தலையில தான் இருக்கு ரெண்டு சூரியா வெப்பத்தை வாக்குது பூமியில இருந்தா வெப்பத்தை வாங்குது என்ன காரணம் கேட்டா இந்த அமைப்பு நீரை உள்வாங்குகிற அமைப்பாக மாறுகிறது திறந்த வழியில நீங்கள் நிறுத்தப்படுகின்ற வெளியேற்றுகின்ற அமைப்பாக வெப்பத்தோடு சேர்ந்து நீரை கடத்துகிற அமைப்பாக மாறுகிறது சுருக்கமா சொன்னா மூணடி வயர எங்கெல்லாம் நீங்க வரப்பெடுக்கிறீங்களோ அங்கெல்லாம் இரவும் பகலும் பூமி ஈரத்தை உள்வாங்குகிற அமைப்பாக மாறிக்கொண்டே இருக்கிறது நீர் வெப்பத்தை வெளியேற்றுகிற அமைப்பாக மாறிக்கொண்டே இருக்கிறது பாதுகாப்பாக வெப்பம் கடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது நீர் பூமியின் உள்ளே உருவாக்கப்பட்டு இருக்கிறது இது வந்து ஒரு தகவலா அறிவியல் கடுத்தா சொல்லியிருக்க இது தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் மாடல் பாம்பம் போட்டு செஞ்சுட்டே வந்துட்டு இருக்கோம் முற்றிலும் இது முடிஞ்சிச்சு இப்ப நாங்க அடுத்தது இது வந்து நீர் இந்த மாதிரி அழுத்தத்தோடு அதிகரிச்ச நீர் மிகப்பெரிய அளவுல மேல போய் நீராவி கூட்டமா உருமாறிச்சு பெரிய அளவுல தரைக்கு மேல நீர் கடலை காடுகளுக்கு உற்பத்தி செய்கின்றன உண்மை வயல்வெளிகள் நீரை உற்பத்தி செய்கின்றன என்பது முதல் தரத்திலும் முதன்மையான உண்மை மூணடி வரம் எங்கேயுமே தண்ணியை நிறுத்த முடியாது தேக்க மரம் தேக்க மரத்தில் மூணு அடி வயரம் தண்ணி வச்சிங்கன்னா செத்துடும் ஒரு வருஷத்தில் தென்னை மரத்தில் வச்சிங்கன்னா செத்துடும் ஆறு அடி வயரம் தண்ணி நின்றனாலும் அதுக்கு மேலே எழுப்பி விளையக்கூடிய நெல்ரெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்தது அந்த நீர் தான் மிகப்பெரிய அளவில் நீராவி கூட்டங்கள் உற்பத்தி பண்ணிச்சு மேகமாக உருமாறிச்சு தை மாதத்துக்கு அடுத்தது கோடை தோங்கும் நம்ம வாசலில் தரையை தோண்டி பொங்கல் வைப்போம் மாசி மாசத்துக்கு மாசிக்கு மேகம் ஒரு மேகத்துக்கு மாசின்னு ஒரு பேர் உண்டு துவங்கும் வெப்ப ஆதிக்கமும் மாசி மாசத்துலே வெண்பனி மேகங்கள் அப்படியே அதிகரிக்க பூமியின் மையத்திலிருந்து இவன் சேகரித்து வைத்த தண்ணீர் கொஞ்சோண்டு காப்பி குக்கர்ல உழைத்த தண்ணி அவ்வளவு அழுத்தத்தோடு வெளியிலிருந்துன்னா ஒரு சின்ன ஒரு இருபத்தி மூணு கேரட் உள்ள ஒரு ட்ரெயின்ல இன்ஜின்ல கொஞ்சோண்டு பேரன்ல உள்ள தண்ணி அவ்வளவு அழுத்தத்தோட அவ்வளவு பெரிய ட்ரெயினை எடுத்துகிட்டு போச்சுன்னா ஒரு ஏக்கர் நிலத்தில் வச்ச தண்ணி இவ்வளோ ஆவியாச்சுன்னா எவ்வளோ அழுத்தம் மேலே போகும் இந்த அழுத்தம் அதிகரித்து ஒரு இடத்துல அழுத்தம் அதிகரித்தா என்ன செய்யும் அழுத்தம் குறைச்சாலான இடத்த நோக்கி அது போகும் நகரும் அழுத்தம் பரச்சாலான இடம் எங்கே நிலத்துல தான் மிகப்பெரிய அழுத்தம் அதிகரிச்சுருக்கு கடல் அழுத்தமே கிடையாது இவ்வளோ நீர் அங்கே ஆவியாக்கலை அங்கே கொஞ்சம் தான் இங்கே அழுத்தம் அதிகரித்தது கடலை நோக்கி போயிடுச்சு அதுக்கு பேர் மேலே காற்றுன்னு போயிடுது வைகாசி இதுக்கு ஆடி காத்துணும் சொல்லுவாங்க ஆடி காற்று என்ன செய்யும் பேசுங்க சாமி தமிழ் தான் பேசுறீங்க திருப்பி வந்தான் பூமணத்த உடனே இங்க இருந்து போன உடனே கடலுக்கு மேட்ட குளிர்ந்த நீராவி நிறைய இருக்கும் அதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு திருப்பி இங்க வெற்றிடம் வந்த உடனே அங்கிருந்து மீண்டு ஐபசி கார்த்தே இல்ல ஆடிய கத்தடிச்சா ஐப்பசியில் மழை பெறும் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆடியில காற்று அடித்தா தான் ஐப்பரிசியில் மழை வரும்னு புரிஞ்சுக்கணும் ஆடியில் காற்று இப்ப ஐம்பது வருஷமா அடிக்கிறதே இல்லை நீராவி குருதாகவே இல்லை நம்ம தான் நெல்லுக்கு நீரை வைக்காத ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலே தண்ணியாக வைக்காதான்ட்டோமே எலிகளை வெ வரப்புகளை வெட்டி எலிகளை ஒழிதுன்னு சொல்லிட்டோம் வயல்ல போடுற நெல் ஒரே ஒரு தட தான் காய்க்கும் வரப்பில் வைக்கிற ஒரு கத்திரி செடி ஒரு வருஷத்துக்கு காய்க்கும் வரப்பில் வைக்கிற ஒரு வாழைமரம் நாலு தடவை தரப்படும் வரப்பு நிரந்தரமான வருவாயை கொண்டு வரக்கூடிய ஒன்று வரப்புகளை அழிச்சான் உழவேன் பூமிக்கு பஞ்சம் பிடிச்சது இந்த வேளாண்மையை முதன் முதல்ல துவங்கின இடம் எங்கள் பூமியின் தென்பகுதி ஏன்னா பூமியை குளிர்க்கிறதுக்கு பூமியிலேருந்து வெப்பத்தை கடத்துறதுக்கு வேறு வழியே தெரியல இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் வெப்பத்தை எப்படி கடத்துறதுங்கிறத சொல்லிவிட்டு இந்த இதை முடிக்கிறேன் சோர்த்து பானையில் வரும்போது சோர்த்திக்கிறேன் இல்லையான்னு கேட்குறோம் நம்மளா சோறு தான் தீங்குறோம் பார்த்தீங்கன்னா கூட சோறு தான் தீங்கி போகிறோம் சோறுனா என்ன கருத்தோம் சோசிக்கிறேன் இல்லையான்னு அர்த்தம் ஒரு பார்த்தவன் சோர்த்திக்கிறானா இல்லையான்னு என்ன அர்த்தம் அவனுக்கு அறிவு இருக்கா இல்லையான ஒரு பானையை அரிசி தண்ணியை ஒன்றா கலந்து வச்சு முதல்ல அந்த சூட்டை எது வாங்குவோம் பானை வாங்கும் அடுத்தது தண்ணி வாங்கும் அப்படி தானே தண்ணி வாங்கி என்ன செய்யும் ஆவியாக மாறும் ஆவியாக தானே மாறுங்க பானை போச்சு ஆவியாக போகும் ஆவியாக போயிட்டு மேலே போகும் அந்த தண்ணியை கொண்டு நெருப்புல ஊற்றிங்கன்னா அஞ்சு போயிடும் அப்படி இந்த ஆவி மேலே போகும் இந்த நீராவி மேலே போய்டும் அப்படி போயிட்டு சோறு கிடைக்கும் இந்த அரிசிக்கு பதிலாக அதில் கொஞ்சம் மண்ணை வச்சுரிக்கணும்னு வச்சுக்குவோம் நீராவி மேலே போகும்போது எப்படி போவோம் சூட்டோட போகமா குளிர்த்து போகுமா தண்ணியா போகாமல் ஆவியா போகுமா நீர் நீராவியானங்க போகும் மேலே நீராவி போச்சுன்னா போய் போவோம் சூட்டாட தான் வெப்ப நீரா மாறும்போது நீரா வரும்போது குளிர்ந்து வருது மீண்டும் நீரா மாறி மீண்டும் பூக்கிலிருந்து சூட்டை எடுத்துக்கிட்டு நீரா மேல போகுது வெப்பத்தை விட்டுட்டு மீண்டும் வருது ஒரு பைபாஸ் கண்டன்சர் வெப்பத்தை கடத்துவதற்காக நீரை பயன்படுத்தின ஒரு லிட்டர் தண்ணியை நீராவியா மாத்ததுக்கு எவ்வளவு விரவு தேவைப்படும் ஒரு லிட்டர் தண்ணியை சுத்தமா எவ்வளவு சும்மா பேசுங்க ஒரு கிலோ வரைக்கும் இருந்தால் ஒரு லிட்டர் தண்ணி ஆவியாச்சுமா இன்னும் மிகப்பெரிய அறிவியலாளர்களாக இருக்காங்க அதனால என்னை மன்னிச்சுக்கோங்க அவங்களுக்கு அதே நாங்கள் நினைச்சோம் பேசுவோம் ஒரு லிட்டரு நாலு கிலோ விறகாவே வேணும் ரைட்டு தானே சுத்தமாக ஒரு லிட்டர் தண்ணி ஆவாக வைக்கணும்னா நாலு கிலோ விறகரிக்கிற வெப்பத்தை ஒரு லிட்டரு தண்ணி நீராவியாக மாறி எடுத்துக்கிட்டு மேலே போகுது குளிர்ந்து வரும்போது நின்று ஒரு லிட்டரு தனியாக இருக்குமா ரெண்டு லிட்டர் தனியாக வருமா எப்படிங்க வரும் ஒரு லிட்டரு தண்ணி தான் ஆவியாக அது குளிர்ந்தால் ஒரு லிட்டரு தனியாக வரும் திருப்பி மறுபடியும் அஞ்சு கிலோ விரகரிக்கிற வெப்பத்தை எடுத்துட்டு அடுத்த வருஷம் மேலே போகும் ஒரு கிலோ ஒரு லிட்டர் தண்ணி ஐம்பது வருஷம் நீராக போய் வந்தது கிலோ விரகரிக்கிற வெப்பத்தை ஒரே ஒரு லிட்டர் நீராவிய மாதிரி அழிச்சிடும் இந்த பூமிய வெப்பத்தை உனக்கு நான் மட்டுமே எதிரின்னு சொல்லல அழிக்கிற ஒரே ஒரு பொருள் இருக்குண்ணா ஒரே ஒரு பொருள் ஒரு பொருள் தான் என்ன பொருள் தண்ணி மட்டும்தான் உன்னால முடியுமா என்னால முடியுமான்னு முதல்ல சூடு வந்தால் யாரும் உங்களுக்கு நீங்கள் போய் தண்ணி எடுப்ப குதிப்பீங்களா தண்ணியும் ஒண்ணு மேலே குதிவீங்க பயமே இல்ல அது ஒண்ணுதான் உள்ள புது அடிக்கும் சோறு திதியான்னு கேட்டால் பத்திரமா வெப்பத்தையும் கடத்தினா தனக்கு வேண்டிய சோரியை தயாரிக்கணும் பூமியில் அது மாதிரி வெப்பத்தை கடத்துறதுக்காக தான் ஆண்டார்டிகா பிரதேசம் கடுமையான பனி பிரதேசம் அங்கெல்லாம் சூடு கிடையாது ஆர்டிகா பிரதேசம் பனி பிரதேசம் பூமத்திற்காக பிரதேசத்தில் மனசுமே நடமாட முடியாது இந்த மாதிரி பூமியில இருந்து வெப்பத்தை கடத்தலன்னா பூமியில் உயிர்களை உயிர் வாட முடியாது இப்போ நிறைய உயிரினங்கள் அறிகி போயிட்டு பூமியில் ஒப்ப இந்த மாதிரி வெப்பத்தை கடத்துறதுக்காக பூமியுடைய தென்பகையை தேர்ந்தெடுத்து அங்கே கொடுகின்ற நீரை எல்லாம் நிலச்சலே நிறுத்து மிக பெரும் அளவில் நீராவே உண்டு பண்ணி பூமியை குளிர்வித்தார்கள் ஒரு ஏக்கர்ல ஒரு அக்களம் தண்ணி மூத்தி பத்துட்டேன்னு ஒரு ஏக்கர்ல ரெண்டு அடி தண்ணி என்ன எவ்வளவு பாருங்க தமிழ்நாடு முழுவதும் தண்ணி எவ்வளவு பாருங்க பூமியுடைய தென்பகுதி பூரா நெல்லுங்கிற ஒண்ணுங்கிற ஒண்ணு இயற்கையா செயற்கையா தனக்கு தெரியும் நெல்லுங்கிற ஒண்ணு இயற்கையா செயற்கையா அருமை வேற யாராவது சொல்றீங்களா எல்லா தாவரங்களுமே இது இந்த நெல்லை இந்த மாதிரி நீரை நிறுத்தினால்தான் பூமியில அந்த வெப்பம் கடத்தப்படும் பூமியில உயிர்கள் உயிர் வாழ முடியும் மீண்டும் நீராவிப்போக்கு நடக்கும் மழை பொடியும் பூமி இயற்பியல் விதியோடு தன்னுடைய கட்டமைப்போடு அந்த எடை எடுத்து எடை கூடுறதுனால தான் பூமியை சுற்றுத்தான் சுத்தாது இந்த சுழற்சி விதி சரியாக பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மருதம் போன்ற என்னை தேர்ந்தெடுத்து அதில் நெல்லுங்கிற ஒண்ண அதையே தன்னுடைய உணவுப் பொருளாக கையில் எடுத்தார் நல்லா நினைச்சு பாருங்கள் முந்திரி வடை எவ்வளோ பெருசு சோளம் எவ்வளோ பெருசு தேங்காய் எவ்வளோ பெருசு இதெல்லாம் ஒரு வருஷம் அழிஞ்சுன்னு சாப்பிடலாம் பறங்கிக்க எவ்வளோ பெருசு பூசணிக்காய் எவ்வளோ பெருசு இதுக்கெல்லாம் தண்ணியே தேவையில்ல வாழைப்பழம் எவ்வளோ இதெல்லாம் எங்க உழவுப்படலை நம்ம கையில் எடுக்கல ஏன்னா இதுக்கெல்லாம் தண்ணியே தேவைப்படுது இது நீரை உற்பத்தி செய்யலை கிடைச்சத நீரை வேலையும் அவ்வளோதான் நீரை உற்பத்தி பண்றதும் பூமியில இருந்து வெப்பத்தை கடத்துறதும் மிக பெருகளோல பூமியை குளிர் வைக்கோம் இவன் உற்பத்தி பண்ண மேக கூட்டம் தான் ஐப்பசி காட்சியில வடகிழக்கு பருவ பேர்ல புயலாக உருமாறி பல நூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு போய் மழை பெஞ்சது இப்பெல்லாம் வெப்ப சந்தால்தான் மழை பெய்யும் வருஷமா ஏன்னா ஆடிக்காத்தே கிடையாது அங்கங்க பெஞ்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்கும் உங்க ஊர்ல மழை பெய்ஞ்சானு கேட்டுவோம் பொன்மணி இல்லடா மேமத்தர்ல பெய்ஞ்சதுல கடலில் பஸ் ஸ்டாண்டில் மழை கிடையாதுமோ வீட்டுல மழை பெய்துமா பருவ காற்றுகள் இல்ல மழைவே கிடையாது கார்களுக்கு வேண்டிய மழையையும் மலைகளுக்கு வேண்டிய மழையையும் யார் உற்பத்தி பண்ணா விவசாயி உற்பத்தி பண்ண யாரு சொன்னா நான் சொல்றேன்னா திருவண்ணுவாங்க வாரி வளம் குன்றி கால் ஏரின் உழவு புயல் என்ன சொல்றா நம்ம வட வாரியம் கல்வாரி பாருங்க அந்த மாதிரி புயல் என்னும் வளத்தை வாரிக்கிட்டு வர்றவங்க பேருந்தான் புயலே கிடையாது வளத்தை வாரி பல ஆயிரம் கிலோமீட்டர் இருக்கு ஒரு ஐப்பத்தி காலத்தை ரெண்டு மாசம் ஒழுங்கா வரவே அடுத்தது ஆறு வருஷத்துக்கு தண்ணி நீங்க எல்லாம் நிலத்துக்கு மேல நீங்க வரப்படுத்து வச்சாதான் போய் நீராவிய உற்பத்தி பண்ணுவோம் நிலத்துக்கு ஏக்கர்ல நீங்க பண்ணலாம் அப்படின்னா இருக்கும் அதுக்கு பேர் குழம்பு இது அவ்வளோ சீக்கிரம் ஆவியா போவாது நிலத்துக்கு மேல வரப்படுகிறதுக்காக இந்த மாதிரி நெல்லை கண்டுபிடிச்சாங்க இந்த நெல்லுதான் பூமியுடைய தெற்காசிய நாடுகள் பூரா பயிற்சப்பட்டது தெற்காசிய நாடுகள் பூரா லட்சாதி ஏக்கர்ல இந்த எங்கெல்லாம் மனிதர்கள் குடியிருந்தார்களோ அங்கெல்லாம் நெல்லு பயிர்கிற இடத்துல தண்ணி வேண்டாம் நவீன அறிவியல்ங்கிற பேர்ல தண்ணியை வெட்டி வெளியே வச்சுட்டு இவன் காலங்காலமா சேமிச்சு பூமியில வச்ச தண்ணிய பூமியில் எப்படி தண்ணி உண்டாச்சுங்கிற கதையை இன்னொரு நாளைக்கு சொல்றேன் இன்னைக்கு நேரம் இல்லை பூமியில எப்படி மிகப்பெரிய நீரோட்டங்கள் உருவாச்சு அது எப்படி அழிஞ்சிதுங்கிற கதையை இன்னொரு நாளைக்கு முடிஞ்சுதான் வச்சுப்போம் சுத்தமா அறிவி உருகி எடுத்துக்கிட்டே இருந்தோம் பூமியில தண்ணி இயற்கைன்னு சத்தியமா நம்பணும் தன்னுடைய ஆயுதம் எதுவும் எடுதான் பல்குடை நீழலும் தங்குடை கீழ் காண்புடை நீழல் அவர் கழுது எப்படிப்பட்ட வெண்குற்ற தன்பசுக்கரக் கொடை பூச்சக்கரை கொடை இந்த மாதிரி எத்தனை பேர் கொடை பிடிச்சிட்டு போனாலும் அவெல்லாம் என் கேட்டதா தான் வாழணும் அப்படின்னு உழவ நினைப்பானா பல்கூடை கீழெல்லாம் தன் கூட கீழ் காண்பார் நான் மட்டும் ஒழுங்காக விவசாயம் பண்ணலைன்னா எங்கே இருந்தால் மழை பெய்யும் எங்கே இருந்தாலும் சோறு கிடைக்கும் எங்கே இருந்தால் நாட்டில் நீதி கிடைக்கும் எல்லாம் அழிக்கணும் நல்லது மழையை பற்றி சொல்லிட்டேன் ஐம்பது அறுபது ஆண்டுகளாக கோடான கோடி டண்கள் தண்ணீரை நம்ம வந்து பூமியிலேருந்து எடுத்து அழிச்சிட்டோம் மதிலுக்கு நீரை செமைக்கிற வேலையை செய்யலை இதனால தான் போய் வெப்பமயமாக உருவாச்சு நீர் உருவாகலை அண்டத்திலேருந்து நீரை உள்வாங்கிற காலத்தில் பூமி சரியான முறையில் நீரை உள்வாங்கலை இதனால் மீண்டும் நம்ம நீரை உற்பத்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் இந்த அளவில் சுருக்கமாக இந்த கதையை முடிச்சிட்டு அடுத்தது என்னங்கிறத நான் சொல்கிறேன் நான் என்ன செஞ்சுட்டு ஒரே ஒரு ஏக்கர் நிலம் தாங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்துவிட்டேன் இதிலேயே கூட பிடிக்க சொன்னாங்கன்னா சீட்டு கொடுத்தாங்கன்னா முடிச்சுருவோம் ஒரு ஏக்கர் நிலம் மட்டுமே இருந்தால் அவனுக்கு வேண்டிய எல்லாமே உற்பத்தி பண்ணும் அவன் எதையுமே செய்யக்கூடாது விவசாயங்கிறது எனக்கு வந்து விவசாயிய வேலை வாங்கக்கூடாதுங்க நாங்கள் இப்போ எல்லாமே விலத்திருக்கணும் பறிச்சிக்கணும் இதை யார் சொன்னால் நான் சொல்ல திருமணம் சொன்னான் நாட நான் நாடாக வளர்த்தேன் வளம் வந்து நீ போகும்போது எல்லாமே இருக்கணும் காட்டுக்கு பிடிக்குன்னா எப்படி தானாகவே எல்லாம் இருக்கோ அந்த மாதிரி இருக்கணும் நாங்கள் அப்படி தான் வச்சுருக்கோம் ஒரு ஏக்கர் நிலம் நிலத்தை சுற்றி வரப்பு வரப்பில் தான் எல்லாம் வச்சுருக்கேன் ஒரு முப்பத்தஞ்சு தென்னென்னு வச்சுருக்கேன்னு சொல்கிறேன் ஒரு முப்பத்தஞ்சி தென்னை ஒரு நூறு வாழை ஒரு இருபது முருங்கை நாலஞ்சு புளிய மரம் அஞ்சாறு நாரத்த மரம் எலுமிச்சை மரம் கொய்யா மரம் கொற்காப்பிடி மரம் நாவல் மரம் நெல்லி மரம் சீத்தா மரம் இடந்த மரம் வெளா மரம் பனைமரம் மனமரம் வேப்ப மரம் ஒதிய மரம் சவண்டல் மரம் இன்னும் ஏதாச்சும் வந்து பார்த்து இவ்வளவு சுத்தி இருக்குது எல்லா காய்கறியும் கவிணை மஞ்சள் புடல் பாகல் பூசணி அவரை தை மாசம் அறுவடை திருவிழா வைக்கிறேன் கண்டிப்பா எல்லாருக்கும் அடைப்பு வந்துடுங்க இவ்வளவு வருது ஒரு தடவை ரெண்டு தடவை இருக்கிற நெல்லு இப்ப ரெண்டு தடவை நட்டு ஏன் கேட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நெல்லை அப்பவே கண்டுபிடிச்சான் தமிழன் இன்னும் இது வரைக்கும் உலக தடவை எந்த மாதிரி நெல்ல கண்டுபிடிக்கல அதுக்கு பேரு ஒட்டடையும் பேரு ஒரே ஒரு தடவை நீங்கள் நட்டிக்கினா போகிறோம் முதல்ல தொண்ணூறு நாள்ல ஒரு தட வளைஞ்சிடும் அதை அடுத்துட்டு கூட்டுக்கு வந்துடலாம் அடுத்தது கீழே இருந்து நூற்றி எண்பது நாள் இடையில நாத்தா இருக்கும் அது அடுத்தது கலந்துவிடும் அதையும் அடுத்து கூட்டுக்கு வந்துடுவான் அடுக்கும்போது உளுந்து பேர் தெளிச்சு தை மாதம் கூட்டுக்கு வந்துடுவான் அடுத்து உளுந்து பேர் வளைஞ்சிரும் அதையும் பிடிக்கல கூட்டுக்கு வந்துடுவான் வரப்பு பிற வேற காய்கறி வந்துடும் வயல்ல இருக்கிற ஈரத்தடையே வரப்புல உள்ள காய்கறிலாம் காய்க்கும் இவன் களை மாட்டான் கொத்த மாட்டான் ஒன்றும் செய்ய மாட்டான் வயல்ல வைக்கிற நெல் ஒரு தடவை தான் வளையும் வரப்புல வைக்கிற கத்திரி ஒரு வருஷம் வளையும் ரெண்டாவது வருஷம் என் வயலில் வரைஞ்சிட்டு சரியா பரப்பில் வைக்கிற செடியிலுக்கு நீங்கள் தண்ணியை உதவணும் வயலில் இருக்கிற இயற்கையிலே வளையும் பரப்பில் வைக்கிற எல்லா மரங்களும் அப்படி தான் விளையும் வேலை என்ற ஒன்றை விவசாயி செய்யக்கூடாது என்பதில் நான் முனைப்பாக இருக்கிறேன் அதை தான் நான் செய்யணுந்தேன் முப்பத்தஞ்சு தானே ஒரு தென்னை வந்து வருஷத்துக்கு ஒரு இரநூறுபாய் வச்சுக்கோங்க முப்பத்தஞ்சி தானே எவ்வளோ காய்க்கும் ஏழாயிரம் கால் காய்க்கும் ரெட்டு தானே ஏழாயிரம் காய் காய் பத்து ரூபா நட்டு வச்சு என்ன ஆச்சு எழுபது எவ்வளோ ஆச்சு ஓகே வருமானம் வரும் தென்னை சும்மாவே கிடைக்கும் புளிய சும்மாவே கிடைக்கும் அதுக்கெல்லாம் ஒன்றுமே செய்யணும் பத்தடி அரைலாம் கரை போட்டுருங்க அது உள்ளதான் இருக்கு உள்ள இந்த இலையெல்லாம் போட்டுதான் வர நாற்பது வருஷமா உரமே போடல நாற்பது வருஷமா என்னுடைய நிலத்துல பேச்ச தண்ணி இது என் நிலத்திலேயே தான் நீங்க ஒரு தொட்டு தண்ணியோட வெளியில போடல இல்ல எல்லாருமே தெரியும் ரசி நான் பேர் வச்சுக்கணும் நீங்க வேற இல்ல இந்த தண்ணியை கட்டி வைக்கிறீங்க என்ன தானா உனக்கு கிடைக்குமா என் பொட்டடிக்கு முதல்ல நிலத்தை போடுங்கண்ணா இப்பதான் இந்த வெளியில இந்த பிள்ளைங்கலாம் வந்து அம்மா நீ அந்த ஆளுநரெல்லாம் தண்ணி எப்படி கொண்டாடுறதும் சொல்லிட்டு இருக்கான் ாலும்ப பேசு உண்மையே வெள்ளம் வந்து திட்டம் செயற்கை செய்யப்படுறது சத்தியமா நம்ம வந்து அல்ல புரிஞ்சுக்கலாம் ஒன்னும் வந்து தமிழ்நாட்டில் ரெண்டு அடி வாரம் அழைய பெய்யாது அவங்க உள்ள கிராமத்தை சுற்றி உள்ள நிலங்களில் ஒரு அடி வயரம் கரை எடுத்தாலே விலமே கிடையாது அந்த நிலத்துல பெஞ்ச தானே அங்கேயே என்னன்னா வெள்ளம் கிடையாது நம்ம ரெண்டு செட்டிமெண்ட் பெஞ்சதுமே மறுநாள் என்ன செய்யறோம் மேட்டில் இருக்கிற பழத்து வெட்டி விடுறோம் ஒரு கிராமத்தில் தூக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற வாய்க்காலெல்லாம் சின்ன வாய்க்காக ஆறு சின்னது கிராமத்தில் உள்ள அவ்வளோ தண்ணி அது பிரச்சனை செய்யும் பெருங்கும் மேட்டில் இருக்கிற காலடி தண்ணி முதலால் மழை பெய்யுது பள்ளத்தில் இருக்கிற வயலில் வடிஞ்சதுக்கப்புறம் இந்த தண்ணி அங்கே போனால் வெள்ளம் கிடையாது பள்ளத்தில் இருக்கிற வயலில் மேட்டில் இருக்கிற தண்ணி வேகமாக போகுது காலடி அரை அடியாக போகுது இந்த அரை அடி அதை விட வேகமாக அடுத்த வயலுக்கு இப்போ வெள்ளம் எப்படி உருவாகுதுன்னு தெரியுது அவங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அடி வர மழையே பெய்யல ஆனால் ராஜினி வினியும் சண்டி வினி பார்த்தீங்கன்னா இடுப்போரா தண்ணியில் விவசாயம் நின்றுட்டு இருப்பாரு கீழே தேறாவில் நெடு சண்டை பிடிக்கி கையில் தூக்கி காட்டிட்டு இருப்பாரு எதிராக இடுப்போரா தமிழ்நாட்டில் மழையே பெய்யல எப்படின்னா இவ்வளோ வெள்ளம் வந்து நம்ம கேட்டதே கிடையாது நம்ம தான் அப்படி ஏதாவுன்னா அடுத்தவ கண்ணை மூணு சொன்னா கண்ண முனியும் செஞ்சால் நம்ம கண்ணை துறந்துட்டு போட்டுப்போம் அடுத்தவங்க கண்ணை மூணு மண்ணலி போட்டால் நம்ம கண்ணை துறந்தும் கேள்வி போட்டுப்போம் அவ்வளோ அப்பாவே இருக்கும் நம்ம ஒருத்த <audiood> வாட்டர் மே நிறையா சொல்ல அங்கே ஓட்டப்பாடி தண்ணி கொடுங்க போர் வழியாக எந்த ஒரு ஓட்டப்படியும் அதுபடியாக தண்ணி கொடுங்க அந்த மாதிரி ஒரு மகலமான நீர் சேகரிப்பு குறைய என் வாழ்நாள தமிழை செஞ்சதே கிடையாது ஒரு மயலில் நிறுத்த நீர் தாங்க சுத்தமான தூய்மையான மழை நீர் அதுதான் வேகமாக உள்ள போவோம் படத்தி நீங்கிற நீர் வேகமாக உள்ள போவேன் நிலத்துக்கு மேலே நீங்கள் எல்லாம் கரையை எடுத்துக்கிட்டு அவ்வளவு தண்ணி வேகமாக உள்ள போவோம் அதுதான் மிக மிக தூய்மையான நீர் மழை நீருக்கு அடுத்தபடியான தூய்மையான நீர்லருந்து ஊற்று நீர் தான் ஊறி ஒரு நிறைய தூமியில் ஆற்ற நீரோ துணை நீரோ குளச்ச நீரோ எதிர்ப்பு கிடையாது ஏன்னா கோடிக்கணக்கான மண் தூர்களை கடந்து போய் உள்ள ஸ்டோர் ஆகி பாருங்க அந்த நீர் தான் தூய்மையானது இந்த போர் போட்டு ஓட்ட போடுறது ஆற்றுல ஓட்ட போட்டு உள்ளே இருக்கிறது இதெல்லாம் பூமியுடைய ஆட நாம் தூய்மைகள் செய்து கொண்டு சரியா அப்புறம் அடுத்ததா கடைசியா முடிவுக்கு வர நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்கள் நேரத்தில் வரப்போ கொடுங்க வரப்பும் சும்மா இல்லை வரப்பு வந்து உங்களுக்கு வேண்டிய மழை நீரை சேர்த்து கொடுக்கும் பரப்பில் காய்கறி வைங்க எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி கொடுக்கும் நிறைய மாதிரி பணிகளை நாங்கள் வடிவமைத்துக்கோம் அங்கே வந்து பாருங்கள் நிறைய பேசிட்டேங்க அளவுக்கு வந்து பேசிட்டேன் இதுவே போதும் இதை வந்து தமிழ்நாடு பொழுது எல்லா பயிருக்குமான மாதிரியை பணியை வைக்கணும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பயிரை எப்படி வைக்கணும்னு கூட நம்ம அப்பா அம்மாட்ட சொல்லி கொடுத்துட்டுலாம் ஒரு மொழி இருக்குது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் வழிகாட்டுற ஒரு மொழி இந்த மொழியை படித்தா எல்லாருக்குமே எல்லா வழியும் தெரிஞ்சிடும் ஒரு அதிர்ஷ்டவசமாக என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த மொழியை ஒரு ஜப்பான் படிக்க முடியல ஒரு சீனா காரணால படிக்க முடியல ஜெர்மன் காரணால படிக்க முடியல எந்த நாட்டுக்காரனாலும் படிக்க முடியல ஒரே ஒரு மொழிக்காரன் மட்டும் அந்த படிக்க தெரிஞ்ச ஒரே வருஷம்தான் ஒரே ஒரு மொழிக்காரன்தான் எனக்கு ஆகும் அதிர்ஷ்ட வசதமாகோ ஆமாம் அந்த மொழியை படிக்கவே தான் பூமி என்னக்காகும் குட்டி சாரா பூமி அதான் போய்கிட்டு இருக்குது தமிழர்கள் தமிழை படிக்கவே இல்லை நீர் உலக நீரை போட்டுதான் விரிவடை புறநா நூல் தொல்காப்பியத்தில் அதில் வந்து நெல்லுங்கிறது நீரும் நிலமும் ஒன்றா சேர்ந்து அந்த இடத்துலேருந்து எழுப்பி வரவங்களுக்கு தான் பேருக்கு நெல் இலக்கணம் நம்ம தான் தமிழை தமிழ் படிக்கவே தமிழ் என்பது மொழி அல்ல அது அறிவியல் அப்படின்னு நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ அந்த அறிவியல் எழுந்து பேசும் வரப்ப அமைச்சிங்கன்னா நீர் உருவாகும் இந்த நீர் உருவாகிறது வந்து மண்ணை காப்பாற்றும் பூமிக்குள்ளே நிலத்தை நீரை காமிக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் வேணுக்கிற பழம் எடுக்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் நீரை சேமித்தீங்கன்னா அடுத்தவங்க போர்பாட்டு எடுத்தான்னா எடுப்பானான்னா இதுவரைக்கும் எடுத்துருப்பான் இனிமேல் எடுக்க முடியாது உங்கள் நிலத்துல சேமிச்சுற நீரை நீங்கள் மட்டுமே எடுக்க முடியும் ஐயா கனிமணம் நீ பேசுறாங்க இந்த நீரை எப்படி பாதுகாக்கிறது எப்படி சேமிக்கிறது யாராவது சொல்லிட்டு சொன்னால் இங்கே உள்ள அவ்வளோ பேருக்கும் நாங்கள் அவ்வளோ பேருடைய கைலையும் நான் பயிற்செல்லாம் தயாராக மைக்க வரது வந்துட்டு வரப்ப உயர்த்தீங்க சீட்டை எடுத்துட்டு போறோம் அந்த மாதிரி நாங்க சொல்லி செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பல்லடம் இங்கெல்லாம் நெல்ல விதைச்சு நெல்லை அறுத்து நான் சாதனை பண்ணிட்டு வந்திருக்கிறேன் நெல்லே இல்லாத ஒரு ஆயிரத்தி நூறு ரொம்ப போரு தண்ணியே இல்லை எண்ணூற்றம்பது போர் தண்ணி குடிச்சு ஆயிரத்தி நூறு அடி போர் அதுலேருந்து தண்ணி எடுத்துருந்தாங்க இந்த வருஷம் போய் அங்கே போய் வரப்படுத்து இந்த போரை குடிக்கிட்டு போனார் அந்த போரில் தண்ணி விடணுன்னா எண்ணூற்றம்பது அடி போர்லேருந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இது தும்பலப்பட்டி பழனிக்கும் பக்கத்தில் முந்நூற்றம்பது தன்னை நூறு சண்டை தண்ணி இல்லாமல் செத்து போச்சுருப்போம் வருஷம் அங்கே போய் இந்த வருஷம் அந்த கிணறு ரெண்டு கிணறு அரை கிணறு தண்ணி நிற்குது இரநூத்தம்பது தண்ணியை காப்பாற்றிட்டோம் ரெண்டு ஏக்கர் வாழப்பட்டுருக்கிறார் ஒரு ஏக்கரை கத்தி வச்சுக்கிறார் ரெண்டு ஏக்கர் மாது வச்சுருக்கிறார் நாற்பது ஏக்கரும் பெயர் வைக்க போறேன் பொள்ளாச்சியில காளியாபுரம் சக்தி பிரகாஷ் பதினஞ்சு ஏக்கர் தண்ணியே இல்ல ஒரு வருஷம் அவருக்கு ரெண்டு கிடைக்கும் வேலையை மறந்துட்டான் ஏன்னு கேட்டீங்கன்னா மருதம்னு சொன்னேன் இல்லையா அத ரெண்டாம் பிரிச்சா ஓட மருதம் என்ன கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் சொன்னேன் இத மட்டும் சொல்லியேன்னு நீங்க கேட்கவே இல்லை நானும் சொல்றேன் வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் அவ்வளவுங்க இந்த நஞ்சைங்கிறது நிலத்தில் நிறுத்தாது நஞ்சைங்கிறது நீரை நிறுத்தி வச்சுக்கும் நீரை நிறுத்தி வச்சுக்காது நீரை உள்ள மட்டுமே வாக்கும் நஞ்சையில நெல்லு வச்சிங்கன்னா விளையும் புஞ்சையில நெல்லு வச்சிங்கன்னா செத்து போயிடும் பூஜையில் வைக்கிற சோளமோ நம்ம இஞ்சையில் வச்சிங்கன்னா செத்துடும் ஏன்னா நீரை உள்வாங்கிட்டோம் அது மட்டும்தான் பூஞ்சை செய்யும் அந்த மாதிரி நீலை உருவாக்குகிற அமைப்புகளையும் நாங்கள் செய்கிறோம் பூஜையில் விசைச்சா அடுத்தது அருவோட தான் கடலையை போட்டிங்கன்னா படிக்கிறது மட்டும்தான் விளையாடுறோம் கத்திரி போட்டால் காயும் பறிக்கிறது மட்டும்தான் விளையாடுறோம் தென்னையை வச்சால் காயம் பறிக்கிறது மட்டும்தான் விளையாடுறப்போ கரும்பு வைச்சா வெட்டுறது மட்டும்தான் விளையாடுவோம் இந்த மாதிரி நிறைய முன்மாதிரிகளை நாங்கள் தமிழ்ம நாடை முழுவதும் மாதிரி பணையெல்லாம் உருவாக்கி அதை வந்து ஆவணப்படுத்தி வரோம் நீங்கள் நம்ம இன்னொரு அமைப்பில் நம்ம சந்திக்கலாம் இந்த தொடர்பு வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்கு தமிழர் வேளாண்மைன்னு பார்த்துக்கோங்க தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பின்னு தமிழர் வேளாண்மை தைப்பண்ணா பேசுகளுக்கு முகம் உள்ள வரும் தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு நீங்கள் எதிர்பார்க்க வந்தீங்கன்னாலும் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இளையா வர்ப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நம்முடைய மூதுரை எடுத்து அமர்ந்திருக்கிற கிளம்பி நம்முடைய நாகப்பட்டினம் பாராளுமன்றத்துடைய உறுப்பினர் அவர்கள் வேலைக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை மருக வருக என அன்போட வருகின்றோம் அவர்களோடு வருகின்ற தோழர்களையும் மருக வருக என்று நடமரக்கட்டளை சார்பாக வரவேற்கிறோம் அறக்கட்டளை அன்புகளை ஏற்று சேர்த்து